பிரம்ம ஞானத்தை திகழ்த்தி ஏதமார் பிறவி பிறவி அறுப்பதாம் ஞானம் ஏது அது இயம்புவாய் அதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று இந்த பிரகாரமாக சோதமாமுனியை மகாபாரதத்தில் செய்த வியாசோடி சிசியர் சுதமாமு சோதமாமுனியை சவுனகான் முதலாம் தொல்லைமா முனிவர்கள் சொன்னார் சவுனகன் பிரதான முனி அவருக்கு அடுத்தபடி மற்றவங்கள்லாம் தொல்லைன்னா சிரேஷ்டம் பொருந்தியவர்கள் உயர்வு பொருந்தியவர்கள் அர்த்தம் பெரிய முனிமனி முனிவர்னால் மணல செயல் அர்த்தம் முனிவர் கோபம் அர்த்தம் உண்டு மணல செயல்னால் சிந்திக்கிறோம்னு அர்த்தம் உண்டு அதனாலே கோபம் வரவங்களுக்கு போலால் அப்புறம் சிந்தனையும் உண்டு அவங்களுக்கு அதெல்லாம் முனிவரன் பேர் முனிவர்கள் சொன்னார் ஆகவே சுதமாமுனியை இவங்களுடைய குருநாதர் எல்லாம் தெரிஞ்சவர் அவற்றை கேட்டிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க ஆனாலும்பத்தின் லட்சணம் தெரிஞ்சுக்கானாங்க பிரம்மஸ்வரூபத்தின் லட்சணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க தான் விளக்கம் அவருக்கு பிறப்பு என்ன ஏன் பிறப்பு இதை போக்குறது எப்படி இதையெல்லாம் நீங்க சொல்லணும் என்று கேட்கறாங்கன்னு சொன்னார் சூதமாக சொன்னவா கேட்டு போதமான நெறி அளித்தன புராணனை நினைவூற்று போதுவான் ஒரு படபவன் தன குணர்வளித்த நாகனாகிய வியாதனம் ஒரேவிடம் நடந்தான் ஸ்ரீ ஈஸ்வரகீதையில் முதலா அத்தியாயம் அத்தியாயம் அதில் முதல் பாத்திர பாட்டம் முடிஞ்சது ரெண்டாவது பாட்டு அந்த நயிச்சாரணியத்தில் சோதமாவனிவரை உணவுவதாக பாட்டு சவுனகன் முதலாம் தள்ளை மாமனிவர்கள் கேட்குறாங்க நீங்கள் வியாச சகலமான விதைகளை படுத்தியிருக்கீங்க எங்களுக்கு அதை பற்றி சொல்ல வேண்டும் அர்த்தம் அதாவது சூதமாமுனி முனிவர்கள் சொன்னவா கேட்டு அப்படின்னு சோதமாமுனி முனிவர்கள் சொன்ன பிரகாரம் கேட்ட பிரகாரம் போதமாம் நெறி அளித்தன புராணனை நினைவுற்று தத்துவமாகிய பெரிய நெறி அத்வைதம் அதை கொடுத்தவர் யாரு புராணன் புராணமே நினைந்து புராணன்னா பழையவன் பெரியவன் வியாசமான அர்த்தம் நினைவுற்று மனித சிந்தனை வந்தார் ஓதுவான் ஒரு அவர் மூலமாக நாம் சொல்ல வேண்டும் என்று ஏக சித்தத்தோடு நினைக்க அவன் தனக்கு உணர்வளித்த நாதன் ஆகிய வியாதனும் அடிப்பட்ட சோத மகா முனிவருக்கு தஞ்ஞானம் கொடுத்த தலைவனாகியா குருவாகியா வியாச பகவானும் விரைவிடம் நடந்தான் இங்கே எப்படி செல்ஃபோன் வச்சுக்கிட்டே பேசுகிறாங்க உடனே தெரியுதுங்க அதே போல் இங்கே மனசில் நினைச்ச உடனே வந்துட்டார் அவர் ஆக அவர் அப்படியே ஓ நம்ம கூப்பிடுறார் சிஷியர் வருவோமே என்று வந்துட்டார் அப்படி இது பெரிய சுட்சமான தொடர்புகள் இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸில் அந்த டவரில் சம்பந்தம் வச்சுருக்காங்க அதே போல் இங்கே காலபிரமத்தில் சம் சம்பந்தம் உண்டு அது யாபமான மனசு அது அதில் இந்த பரிச்சந்த மனசை தொடர்படுத்தோன்னா எல்லா எங்கே இங்கே நினைக்கிறோமோ அதெல்லாம் சேர்ந்து போகுது அதுதான் அப்படி அபியாச பலத்தினாலும் செஞ்சு சம்பாதிச்சிருக்காங்க அந்த காலத்தில் இப்போவும் சில பேர்களுக்கு இருக்குது முன்னே புள்ளிச்சாமல்காக சொல்லப்படுது ரமணர் கூட உண்டுன்னு சொல்கிறாங்க அப்படி அந்த மனமானது உள்ளே இருக்கின்ற அந்தரியாமியோடு இணைக்கணும் இணைக்கிறது என்ன ஒரு நாலு நாள் மூலியமாக கோடிக்கானல ஜமம் பண்ணணும் பல கோடி ஜமம் பண்ணாக்க அந்த மனசு போய் ஒடிங்கி போகுது அதில் சம்பந்தப்படுது முடியாது அதனால அப்படிப்பட்ட முனிவராக சொன்ன அவன் இருந்தார் அதான் நினைத்தார் நினைத்தபடி நடந்து போச்சு அவர் வந்து வர்றாரு கருமுகில் போலும் மேனி கமல மாமலர் போலும் கண் நேர்மிகு முனியை நோக்கி முனிவர் ரஞ்ச சூதன் பார்விசை ஜண்டம் பண்ணி பன்முறை வளமாய் வந்து கூர்மிரு அன்பே சென்னி உவித்தொகையோடு நின்றான் நான்காவது பாட்டி கார்முகில் போலும் மேனி இந்த வியாதி பாப்பிருக்கார் மேவனராக இருக்கார் என் நாராயண அவதார் அவர் அவர் புராணிகள் சாஸ்திரங்கள் செய்வதற்காக ஆதாரம் பண்ணார் அப்படி ஒரு அம்சம் நாராயண அம்சம் அவருக்குண்டு கார்முகில் போலும் மேனி அதே போல கமலமா மலர் கோலுங்கண் நாராயணுக்கு எப்படி தாமரை மலர் போன்று கண்ணு இருக்கோ அப்படி போல இவருக்கும் அப்படி கண்ணு உண்டு ஏர்மிகும் முனியை எல்லாம் எல்லா முனிவரும் இறைஞ்சி இறைஞ்ச ஏற்றம் பொருந்திய அந்த வியாச பகவானை எல்லா முனிவரும் அதாவது சூதரை தவிர மற்ற எல்லா முனியும் வச்சுக்கணும் வழிபாடு செய்ய சூதன் இப்போ சூதன் என்ன பண்றார் பார்மிசை தண்டம் பண்ணின் பூமியிலே தடி போன்று கீழே விழுந்தாரா பன்முறை வளமாய் வந்து எழுந்து பலமுறை வளமாக சுற்றினாராம் கூர்மிகம் அன்பிற் சென்னி குவித்த கையோடு என்றான் மிகுந்த கைகளை தலைக்கு மேலே வைத்துக் அந்த வியாசபான் முன்னாலே இருந்தார் என்றான் அந்த யாச பகவான் வந்த பிறகு மற்றவரெல்லாம் வழிபாடு செய்ய இவர் நேர் சிஷ்யரானதனாலே குவிந்தகையோடு கீழே விழுந்து கொம்பிட்டு அன்போடு இருக்கிறார் என்று இந்த பாட்டில் சொல்ல அருந்தோர்களெல்லாம் அனாமயம் உழைத்தவர்க்கும் பொருந்த மாதனும் கற்பிக்க புதுவர் முகங்கள் நோக்கி இருந்தவன் கல்வி கேள்வி இல்லையே இடையூர் என்று பெருந்ததை உரைத்தான் சூதன் பின்னரும் வணங்கி சொல்வான் பாட்டில சொல்றார் வியாச பகவான் வந்த பிறகு எல்லோரும் வணங்கினார்கள் சூதனும் மனம் வந்து தண்டம் போல விழுந்து வணங்கி பெரும் பக்தியோடு பூஜாரம் செய்தார் அப்படி செய்த மேற்கொண்டு இந்த பாட்டில அருந்தவற்றவர்கள் எல்லாம் அனாமயம் உரைத்தவருக்கு அப்படி அறிந்தவர் செஞ்ச பிறகு அனாமயம் ஏ உங்களுக்கு எல்லாம் நோயின்றி இருக்கிறீர்களா என்று கேட்டாராம் அதுதான் முக்கியமான விஷயம் நோய் இருந்தனே என்று சாதனம் பண்ண முடியாது அதனாலே அமயம் நோய் அனாமயம் நோயின்றி அர்த்தம் அனாமயம் உரைத்து உரைத்தவருக்கு உரைத்த அந்த வியாச பகவானுக்கு பொருந்தும் ஆசனம் கற்பிக்க எல்லோரும் தர்புல் விரிச்சு அதுக்கு மேலே வசனம் போட்டு ஆசனம் உண்டாக்குனாங்க உட்காரங்களோ அப்படின்னு சொன்னாங்க ஆசனம் கற்பிக்க பூசிலர் முகங்கள் நோக்கி அப்படி செய்த பூசிரர் சொரர்னா தேவர்கள் பூசரன்னா பூலோக தேவன் அர்த்தம் பிராமணர் பூலோக தேவன் போய் அர்த்தம் போயுங்களோ இந்த பூசரன் அப்படிப்பட்ட பூசுர முகங்கள் நோக்கி அவருடைய முகங்களை பார்த்து இரு தவம் கல்வி கேள்விக்கு இல்லையே இடையூறு கேட்குறார் பெரிய தவம் பண்ணிக்கிறீர்கள் கல்வி கற்கிறீர்கள் சேவனம் பண்ணுகிறீர்கள் ஏதாவது இடை இருக்கா நான் கேட்குறேன் அதுதான் முக்கியம் வருத்தமான பிரதமர் என்ன பேர் மடி உடையா சக்தி அஜிமானோட புதற்க மறுவர் சிற்றினம் சேர்த்தல் சபலத்துவாதி மெய் தெரிந்தும் உண்மை உணராமல் செய்வது வர்த்தமான பிரதமர் ஏற பாட்டு வரும் தடையிலிருந்து எந்த பண்ண முடியாது அதுதான் தடையிலிருக்கான்னு கேட்கிறார் இரு தவம் கல்வி கேள்விக்கு இடை இல்லையே இடையூறு என்று இந்த பிரகாரமாக பெருந்தகை உரைத்தான் பெருமை பொருந்திய வியச பகவான் சொன்னார் சூதன் ஒரு சிசியராகிய சுதமாவனிவர் பின்னரும் வணங்கி சொல்வார் மீண்டும் மறுபடியும் வணங்கி சொல்ல ஆரம்பிக்கிறார் அடுத்த பாட்டில் தொடரும் இத்தபோதனர்கள் சாந்தியால் அறத்தால் இறந்தவாறு இயல்பு அறிவான் பத்தரானவர்கள் எவளே செய்யும் பாவகம் பிறந்தனவர்க்கும் அத்தனா மறை பண்டாமையால் முனிக் கருள் ஏது கழித்த சுத்த ஞானத்தை இவர்களுக்கு கருளால் சொல்லன துணையடி தொழுதாம் பாட்டு அந்த சுதமாமுனிவர் மறுபடியும் வணக்கம் செய்து சொல்றார் குணார்கிட்ட இத்தபோதனர்கள் இங்கே தவம் பண்ணிக் கொண்டிருக்கின்ற இந்த பிராமணர்கள் சாந்தியால் மன அமை உடையவர்கள் உலகாசையற்றவர்கள் ஆசை விடுபட வேண்டும் என்று தீவிர வைதாகியம் உடையவர்கள் அவர்கள் அறத்தால் அதாவது தர்ம சிந்தனையோடு கூடியதில் இறந்தவர் முழுமையேற்றவர் அர்த்தம் அவர்கள் ஞானமடையணும்னு இச்சதவளைய உலக போக பாக்கிய நாளை ஆசையே தீவிர முகூர்த்திகள் பெரும் இறந்தவர் அறிவான் அந்த பரம்பொருளாக பிரம்மஸ்வரூபத்தின் இயல்பு எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் பொருட்டு பக்தரானவர்கள் இறைவனுடைய பக்தர்கள் யாரா இருந்து பிற்பார்கள் அவர்கள் இதை சேவை எவ்வளே செய்யும் பாவகம் பரந்தனர் அதாவது சேவை செய்ததில் பிரியமுடையவர் சேவையில் பிரியம் இருக்கோ எவ்வளோ கூட மனப்பரிபாவையும் அந்தளவு சுற்றி அவங்க சுத்தம் வரும் என்ன சில பேர்கள் அவங்ககிட்ட செயல் உள்ள யாருக்கு சேவை அவங்கிட்ட செய்யணும் தன்கிட்ட செய்யறது இல்லை தன்போகம் செஞ்சுட்டு அவங்களுக்கு இடஞ்சலாக இருக்காது அப்படி சில பேர்கள் நல்லா நான் நல்லா தானே செய்கிறேன் அப்போ அவங்க வேணாங்கிறாங்களா என்னக்க நல்லா இருக்கபோது இவங்க நல்லா இருந்தா என்ன பண்றது இப்போ சமையல் அவங்க ரிஷியா இருக்கான் சாப்பிட்ற விஷயம் இல்லை அப்போ யார் குற்றோம் சமயகாலம் செய்கிறது சாப்பிட்றவங்க விஷயம் இருக்கணும் அவங்களுக்கு நல்லா இல்லைன்னு பரவாயில்லை யாரும் சம்மளம் கொடுத்து வைக்கிறாங்களோ அவங்கள்தான் திருப்தி தான் செய்யணும் இல்லையே இவங்களுக்கு திருப்தி இருக்கோ இல்லையோ அதை பற்றி பேச்சு இல்லை சரி இந்த மாதிரி இருந்தது தான் உண்மையான சமயகாலம் பேரும் நான் நல்லா தானே செய்யணும் நல்லா தானே இருக்கேன் இவ்வளவு நல்லா இருக்கு நாங்கள் கம்மள்கிட்டே போம் எனக்கு நல்லா ஒரு கலவு இருந்தால் ஆதியில வந்து அதனால யாருக்கு அவங்க திருப்பி நாம் செய்யணும் பிறந்த அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய பரிபாடம் மனசில் இருக்கு அவர்களுக்கு எவருக்கும் அத்தனாம் அறி பண்ட ஆமையாய் பூர்வ நம்முடைய தலைவனாகிய மகாவிஷ்ணருக்காரே அவர் கூர்மார எடுத்தார் ஒரு காலத்தில் முனிகளுக்கு அருள் ஏது தேவளுக்கு தத்துவ ஞானம் உபதேசம் பண்ணார் முனிவர்களுக்கு அது எது அதுதான் எனக்கு அளித்த சுத்த ஞானம் நீங்கள் சொன்னீர்கள் எனக்கு தத்துவானம் போய் இருக்கு அதனால நான் சொல்றதை விட இவர்களுக்கு அவளால் சொல்லன துணை அடித்தோடுதான் நீங்க சொல்லுங்க நீ சொல்றதுல இவர்கள் இன்னும் மனசுல நல்லா பதியம் நீங்க சொல்லணும் அதாவது பத்து அவதாரத்தில் கூர்மாதான் ஒரு அவதாரம் மகாவிஷ்ணுக்கு இதனால் கூர்மாதா இருக்காரு பெரிய ஞாபகம் இருக்காது ஆச்சன் இரணியன் இரணியாச்சன் இரணியாச்சன் தான் செஞ்சது அவன் தம்பிதான் இளையன் அவன் கொண்டு போய் பூமியெல்லாம் கொண்டே போய் பாயமரம் சந்திரத்துக்கு அடி வச்சுட்டான அவர் என்ன பண்றது பண்டிகை அவதாரம் எடுக்க எழுதுறது அதையும் பண்டிதான் அவர் பண்டிகாரத்தை எடுத்து சகஜம் எடுப்பார் எடுத்துட்டு போய் அந்த பூமியை நீண்ட கம்பு பொல் இருக்குல்ல பொல் வச்சு கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்து வச்சார் வந்த பிறகு அவர் அந்த அவதாரத்தில் கொஞ்சம் காலம் இருக்கணும்னு விரும்பினாரு அந்த விருப்பத்தின் காரணமாக சி முனிவரெல்லாம் கேட்டாங்களே தச்சு அவன் சொன்னாரான் அதுதான் கூர்ம ஆதாரத்தில் சொல்லப்பட்டார் உள்ள ஈஸ்வரக்தி இது குர்மபுரத்தில் உள்ளதுதான் அதன் காரணமாக கோவம் வந்தது இரண்டியனுக்கு எங்கள் அண்ணனை கொண்டு போட்டானே அவனுக்கு கோவம் தான் அவனை விடப்படாது அப்படி எப்போ பார்த்தாலும் அது பிரகலாதனை பறக்க வச்சு அவனுடைய உயிரை வாங்கினார் அப்படி அப்படி இருக்காது அந்த அந்த சமயத்தில் தான் பூமி தேவ திருமண தான் நாராயண அதனால் பிறந்தோம் நடக்காசோன்பு தாங்கிறதுக்காக இது வராக அவதாரம் பூமியை கொண்டு வந்தான் அந்த கதை இல்லை பாரத போச்சு அதனால் வராக ஆதாரம் கூர்மா தானே அர்த்தம் அதாவது கூர்மா புராணம்னா இந்த அமை அமை புராணம் பாக்கிறது அடையும் போது அடியில் அவர் தாங்கினது அதுக்காக அவதாரம் எடுத்தார் அந்த விஷயத்துக்கு விஷம் வந்தது விஷம் வந்த பிறகுதான் அந்த விஷத்தின் வியாயத்தினாலதான் அவர் கற்பை பாப்போம் சேர்ப்பா தான் இருந்தாரான் கற்ப போயிட்டாரு அந்த விஷயம் தாங்க முடியலையா அப்படின்னு சொல்லப்பட்டது தான் அதனால அந்த ஆதாரத்தை இருந்து கொண்டு உத்தேசம் பண்ணியிருக்கார் அதான் சொல்றார் அத்தகைய சுத்த ஞானத்தை இவர்களுக்கு அருளால் சொல்லணும் துணி அடித்தொள்ள நீங்கள் கிருப்பையினால உபேசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று திருடிய வணங்க நான் சொல்லப்படும் சொன்ன வாசகமும் உளங்கொழாவிரை துணை பதங்களை தன் சென்னையாலுற வணங்கே என்னவர்கள் தேவனும் பரவு தேவனே முன்னோர் நான் மிகு சமர்கனர்குமாரன் முதல் முனிவர்க்கு உலகின் மூலமாம் தன்னையாரளின் ஓதி நான் இனிது கேன் நின்று முனிசாற்றினான் ஏழாவது பாட்டு சொன்ன வாசகம் உளம் கொலா அப்படி சோதமாமணிவர் சொன்ன பிறகு மனதிலே வாங்கிக் கொண்டு இறை துணை பதங்களை நினைந்து அந்த மகாலிருஷ்ணனுடைய திருவழிகளை மனதிலே தியானித்து தன் சென்னியால் உறவு வணங்கி தன்னுடைய மனதிலே அதாவது சிறுசினாலே பொருந்தும்படியாக வணக்கம் செய்து விண்ணவர்கள் தேவனும் பரவு தேவனும் விண்ணவர்கள் போட்டக்கூடிய தேவனாகிய இருக்கின்ற எங்கள் முன்னொரு நாள் மிபு சனர்குமாரன் முதல் முனிவர்களுக்கு முன்னொரு நாள் அதாவது பண்டு முன்னொரு யுகத்தில் சனற்குமாரன் முதலார் அடுத்த பார்த்து சொன்னார் முதல் சொன்னதுனால முதல் முனிவர்கள் கட்கு உலகின் மூலமாம் தன்னை ஆறு ஓதி உலகின் மூலம் எது பிரம்மசரவன் தான் அதை பெரிய கிருமையினாலே அவர்களெல்லாம் உபதேசித்தீர்கள் யோதினான் இனிது கேள்மின் என்று முனி சாட்டினான் அதனால இந்த தேவர்கள் தேவனாக இருக்கின்ற ஆமைவடியும் எடுத்த இந்த மகாவிஷ்ணுவர் முன்னோரு நாள் சொன்னார் அதைத்தான் நான் சொல்கிறேன் கேளுங்கள் என்று வியாசம் சொல்ல ஆரம்பித்தார் தலைமை சேர்த்தன குமாரன் சனம் தனம் சனகன் எள்ளி அலைவிழா ஒரு தீரென்றான் அங்கிரவாம தேவன் கலைதேரே தெருகி யோகி கபிலநத்திரி கணாதன் மலைவர் வசிட்டனோடு மரிசியா மதியின் மிக்கோர் எட்டாவது பாட்டில் சொல்றார் முன் பாட்டில் சனற்குமாரன் முதல் முனிவரர் அண்ணார் இப்போது வரிசையா சொல்றார் தலைமை செயல் சனற்குமாரன் இதெல்லாம் எல்லா முனிவர்களுக்கும் தலைமையாளர் சனற்குமாரன் தான் அது மட்டுமே அவருடைய தோழர்கள் சகோதரர்கள் யாரு சனந்தனன் சனகன் சனகன சேத்திகனும் தட்சிணாமத்திட்டு ஞானம் பெற்றவர்கள்தான் சனகன் சனந்தன சனகன சனத்கிமார்கள் அவர்களும் வெள்ளி சுக்கிரனும் அளவிலா உருதிரன் உருதிரமுனி என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவரும் அங்கிரா அங்கிரா முனிவரும் ராமதேவ முனிவரும் கலை தெரிவு பல கலைகளும் சேர்ந்த புருகு முனிவரும் யோகி கபிலன் யோக மார்க்கத்திலே தீவிரமாக இருக்கின்ற கபில முனிவரும் என்று சொல்லக்கூடிய முனிவரும் கணாதன் என்று சொல்லக்கூடிய முனிவரும் கபிலன் கனாதன் இவங்க பின்னால அந்த சட் சாஸ்திரங்கள் ஏற்பாடு சரிசனம் கேட்டு தெரிஞ்சுதான் அவர் இஷ்டத்துக்கு ஏதாவது செஞ்சதா சொல்லப்படுது மலைவு அரு வசிஷ்டனோடு எந்தவிதமான மயக்கம் இல்லாத வசித்த பகவான் அவர் இளஞானம் பெற்றவர் மரிசியான் மதியின் நிக்கோர் மரிசியங்கள முனிவர் இன்னும் புத்திசாலித்தனமாக நுண்ணறிவு கொண்ட முனிவர்கள் பல பேர் இருந்தார்கள் என்று சொல்லி முடிகிறார் பரமநாபருளாலன்றியே பரத்தையே பர பரப் பார்த்த தம்மதியால் ஒருவரோடொருவர் பன்னெடுங்காலம் உசாவியொண்டுணர் வரப் பெறாமல் உணர்வுறப் பெறாமல் வரமிகோ பதறி வனமடைந்தறிய மாதவம் வருந்தினார் வருந்த நரோடு நாராயணன் முனியாய் நற்றவர் கருள் செய்ய நடந்தான் ஒன்பதாவது பாட்டி அவர் சொல்ல சொல்றார் இந்த முனிவர்கள் எல்லாம் கூடியிருந்தார்கள் அவர்கள் ஏன் கூடியிருந்தால் தெரியுமாக்க பரவனது அவளால் அன்றியேஸ்வரக்கிருவு இல்லாமலே தன்னுடைய புத்தி சாமர்த்தியத்தினாலேயே பறத்தை பரப்பற பார்த்து பார்த்த தம் மதியால் அந்த உலகத்தை விசாரமான உலகத்தை ஆராய்ச்சியை ஆரம்பிச்சாங்க இந்த உலகம் எப்படி பிறந்தது ஏன் பிறந்தது ஜீர்களோட பிறப்பு என்ன மறுபிறப்பு என்ன இப்படி ஆராய்ச்சி பண்ணாங்களா பார்த்தியால் ஒருவரோடு ஒருவர் பன்னிரங்காலம் உஷாவி ஒருத்தர் உண்மையை கண்டுபிடிச்சாங்களாம் கண்டுபிடிச்சி இந்த நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றாங்களா அவங்க இதை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றாங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ தூரம் எவ்வளவு நாளும் விசாரம் பண்ணாலும் கூட ஒரு மொழிக்கு வரலையாம் அதான் சொல்றார் பன்னெடுங்காலம் உஷாவி ஒன்று உணர்வு அறப்பெறாமல் ஒரு முடிவுக்கே வர முடியல அப்படி வர முடியாது என்ன பண்ணாங்க சரி இது முடியாது நாராயணன் அல்லது சிவபெருமான் மூலமாக முடி பண்ணணும் என்று வரமிக பதிரி வனமடைந்து பதிரி கூட பதிரி யாத்திரை பண்றாங்கல்ல இது கூட போயிருக்கு பத்ரிநாத் வதிரி வதிரினு சொன்னாக்க இது இழந்த பழத்துக்கு வதிர்பேர் அது இழந்தை காடு சில பிராணம் சல விரிச்சம் அது அதனால பதிரியை ஆசிரிச்சோம் பதிரிவனம் அடைந்து அரிய மாதவன் வருந்தினார் அந்த பெரிய தவம் பண்ணார் அப்படி வருந்த கஷ்டப்பட்டு தவம் பண்ணி கொண்டிருக்கும் போது அது செய்வதற்காக நரலு நாராயணன் நரநாராயண் பேர் நாராயணுக்கு ரெண்டு அம்சம் உண்டு நரன் நாராயணரெண்டு இருப்பாங்களாம் அதனால தான் பாரதத்தில் நரத்தன்மையை அர்ஜுனனுக்கும் நாராயணத்தன்மையை தாம் கிருஷ்ண பகவானாக வைத்தாராம் ரெண்டு பேரும் சேர்ந்தால் செஞ்சாங்களாம் நரணவு நாராயணன் ஒரு முனியாய் அவரோட பெரிய முனி பொங்கராக நற்றவருக்கு அருள் செய்ய இந்த உயர்வு புரிஞ்சிய முனிவர்களுக்கு அவருடைய விளக்கம் சொல்வதற்காக நடந்தார் நடந்து ஆகவே அந்த காலத்தில் சில பேர்களுக்கு உண்மை தெரியணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது இப்ப எப்படி விஞ்ஞானிகள் ஒரு கூட்டம் இருக்குல்ல பூ உலகத்தில் உள்ள பஞ்சபூதங்களை உண்மை தெரிந்து பல உண்மைகளை கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிக்க வேண்டிய சொல்றாங்க அது பல விதமான மக்களுக்கு ஏற்படுகின்றன அது போளிக விஞ்ஞானம்னு பேர் இந்த பௌதிக விஞ்ஞானத்தினால ஏராளமான நன்மைகள் லௌகிகத்தில் கிடைக்க செய்கின்றன அவர்களுக்கு அதே வேலை ஆராய்ச்சியாலையை வச்சிக்கிட்டு சோதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பண்ணும்போது அவர்களுக்கு அந்த உண்மைகள் புலப்படுகின்றன அதை பண்ணும்போது அவங்களுடைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிபடுகின்றன பிடிப்பட்டு அது உண்மையை வெளிப்படுத்துகிறாங்க வெளிப்படுத்தும் மக்களுக்கு நன்மை ஏற்படுது அது அவர்களுக்கு ஈஸ்வரத்துக்கு இத்தனை பேர் பழகிறார் முடியுமா இப்ப மைக்கு எல்லாம் பேசுறேன் இல்ல கொடுப்போம் சம்மந்தப்பட்ட பழகிறாங்க சம்பந்தப்பட்டாங்க நமக்கு தேவை இருக்கா இல்லையா ஆகிரவா இல்லையா அதே போல ஆடைகள் பாருங்க நுணுக்கமான ஆடைகள் செஞ்சா அந்த காலத்துல ஒரு வேட்டுக்கட்ட போரும் இப்ப வேட்டுகள் திருப்பி இருக்க சூட்டு என்ன கோட்டு என்ன பட்டு என்ன வசரம் என்ன தட்டு என்ன ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்காக பல பேர் பண்ணாங்க அப்படி முயற்சி பண்ணும் போது சில பேர் சில கருத்துக்கள் உண்டாக்குனா அந்த உண்டாக்குனதுனால தான் இது சாங்கியம் இது யோகம் அப்புறம் நியாயம் வைசேஷம் யோகம் அப்புறம் மேல பூர்வம்சை உத்தர மாம்சை இப்படிப்பட்ட கருத்துக்கள் கண்டுபிடிச்சான் தரித்திரமே போற அதுக்கு கண்டுபிடிச்சா அத்தியத்து உடன்பாடுதான் ஆரம்பத்துக்கு போக போக தள்ளுபடி பண்ண வேண்டி இருக்கு நியாயம் வைசேஷம் இது கவிதை ஏற்படுத்தினது சாங்கியம் சாங்கியம் சாங்கியம் யோகம் பூர்வமாசி கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சாலும் கூட அத்யதம் வரும் போது என்று முழுமையான யானத்தை ஈஸ்வரன் சொல்லிக் அதனால இவர்கள் கண்டுபிடிச்சு உஷாவல் பண்றாங்க ஒரு முடிவு வர முடியல முடிவு வர முடியல என்பதை பற்றி இதை சொல்லி நான் அடுத்த பாட்டில் சொல்ல போறேன் சசாசுரனுக்காக தான் ரெண்டாக பிரிஞ்சார் அவர் ஏன்னா அவனுக்கு ஆயிரம் குண்டலங்கிறது தான் ஒரு ஒரு குண்டலம் யாராவது இழுத்துட்டாரோ செத்து போயிடுவாங்களான் அப்படி செத்து போனாக்கா அப்புறம் பிழைக்க மாட்டான் அப்புறம் உன்னி அவனாக ஒரு ஆயிரம் குண்டல இருக்கு எத்தனை பேர் வர முடியும் அதனால் நாராயணா நிறுத்தி பண்ணாரான் அதோடய ஒரே சரீரத்தை நலனாக நாராயண பிரிச்சாரான் பிரித்து வித்திரம் பண்ணாரான் முதல்ல நாராயணப்போ யுத்தம் பண்ணுறது யுத்தம் பண்ணாக்க அது ஒரு குண்டலம் நாசம் பண்ணிடலாம் பண்ணிடுறாரு செத்து போயிருவார் அப்புறம் நலன் வந்து ஒரு பகுதி இன்னொன்று யுத்தம் பண்ணுமா அது ஒரு குண்டலத்தை நாசம் பண்ணிட்டு அது சுற்றி போயிடணும் இது பழச்சிக்கணும் அப்போ செத்து போனா இது இப்படியே ஆயிரம் குண்டலத்தை அடுத்தாரான் கடைசியில் ஒன்று பாக்கு இருந்து அது ஒரு குண்டலத்தை நான் அடுத்த பாக்குறதுக்கு ரெண்டு பசங்க சேர்ந்துக்கிட்டேன் பழச்சிக்க செத்து செத்து பழைக்கிறாங்க அப்படின்னு சூரியன் கிட்ட அடைக்கிறமானார் சூரியன் கிட்டே அப்படியே வச்சிருக்கு பாதுகாப்பு கொடுத்தாராம் அந்த சூரியன் பாதுகாப்பு கொடுத்த சாஸ்தா பண்ணா சொலும்தான் மந்திரம் குந்தி ஜெபிக்கும் போது சூரியன் மந்திரம் அந்த அம்மாவுக்கு கொடுத்த அதுல கண்ணன் என் கண்ணன் பிறந்ததுதான் முன் ஜென்மத்திலாமே சாஸ்தரா பொண்ணா சொல்கிறாங்க அதனால தான் அசுர சூரியனுடைய புத்திரி என்ன தன் சரணாக இருடாப்பானிட்டு யார் ஆள் பார்ப்போம் எங்கேயாவது வருத்தில ஒன்றை திருத்தினேன் அப்படி வச்சிக்கிட்டே இருந்தார் குந்தி அம்மா வைக்கிற அனுப்பிச்சிட்டார் அதான் குந்தி அம்மாவுக்கு பிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது அது சாஸ்திரம் அது நரே ரெண்டாவதாக எடுத்தது அதான் அர்ஜுனன் பின்னால் அர்ஜுனன் வந்து நறந்தான் அப்படித்தான் ரெண்டு பிரிவு ஏற்பட வேண்டாம் அவசியம் ஏற்பட்டது அந்த நீ சொன்ன்தான் அந்த சாஸ்திரா சொன்னதான் பிரிவு ஏற்பட்டது அவர் அந்த அம்சம் வே வேறுபடுத்தி கொட்டார் இப்படி இந்த ஜீவள் கடுமையான வரம் வாங்கி ஆட்சி செய்யும்போது அக்கிரம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது அதை வரத்தை வைத்து கொண்டு அதாவது வரம் கொடுக்கும்போது அவர்கள் நீதியாக ஆட்சி செய்கிறதில்லை பௌபாவகத்தில் மூழ்கிடுறாங்க அது ஒரு சாராருக்கு மட்டும் ஆதரவு கொடுத்து மற்ற கொடுப பண்ணுறாங்க அந்த கொடுமை பண்ணுறதெல்லாம் போய் முறையிடுறாங்க நீங்கள் வரம் கொடுத்து விட்டீங்க அவங்க எங்களை எல்லாம் இம்சம் சேர்கிட்டு நான் வந்து வழி பண்றேன்னு ஆதாரம் எடுக்கிறா தான் அவ்வளோதான் நோக்கமே இவர்கள் வந்து எல்லாருக்கும் நீதி பண்ணிட்டாக்கா அம்சை இல்லைன்னு அர்த்தம் எப்போது காமி தோஸ் பண்றவங்களாம் அனுபவிதா விரும்புவாங்களோ இல்லையா எல்லாருக்கும் நன்றி பண்ண விட மாட்டான் அந்த மனப்பும் கப் தான் திருநந்தான் செய்த ஞானிகள் தான் லூலகாரவா இல்லையா இவ்வளவு உலகம் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு நிஷ்காமண்யம் பண்ணுறதுனால தத்வஞானம் வந்தது தத் ஞானம் வந்த பிறகு உலகத்தில் எதுவுமே எல்லாம் மித்தியாக போனதுனால எதுக்கு நமக்கு ஆசை தேவை இல்லை விட்டுறாங்க இவ்வளவு சத்திய புத்தி இருக்குது தவம் பண்ணி வாங்கின அந்த வரத்தை போபாகத்தையும் பயன்படுத்த அந்த மனம் அந்த இடம் கொடுக்கும் அப்படி இடம் கொடுக்கும் ஒரு சிலர் தான் அவங்க கொடுப்பான் மற்றவங்களுக்கு அழைக்க மாட்டான் அவனுக்கு தூக்கம் ஆளு கட்சி ஆளுக்கெல்லாம் சலுகையை ஒழுங்காக எழு கட்சிக்குலாம் சலுகை கிடையாது அதே போலத்தான் எப்பவுமே அப்படித்த எல்லா காலங்களிலும் அந்த காண்புடையவர்கள் ஒரு சாலை தான் பணிந்து மா முனிவர் நான் மறை மொழியினால் வாழ்த்த காரணம் தன்னை அருந்தி நீர் தபித்த காரண என்ன அக்கண்ணன் ஏரணி மறையின் பொருள் தெரிந்து ஆரணா பொருளை அறிவு வாய்நையே ஆவலால் உன்னையே அடைந்தோம் முதலாவது அத்தியாயம் இருளியல் வினம் அத்தியாயம் அதில் பத்தாவது பாட்டு இதுவரைக்கும் அந்த சுதமா முனிவர் உடைய தலைமையில் சவுனகாதி ரிசிகள் நயின்சாரியத்தில் கூடி பல்வேறு சாசனங்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் கேட்டார்கள் இந்த மாதிரி பிரம்மத்தை பற்றி ஆத்மா பற்றி தெரியல அதை நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டதற்கு நீங்கள் வியாசரிட்ட கேட்டிருக்கீங்க அவர் நாராயண ஆதாரம் அதனாலே அது எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்டால் அவர் நான் பேசுகிறேன் அவரே தியானம் பண்ணார் அவரே இந்த இடத்துக்கு வந்துட்டார் வந்தவுடனே எல்லோரும் நமஸ்காரம் பண்ணுறாங்க வண்டி இந்த ஆரணத்தின் பொருளே எங்களுக்கு தெரியல நீங்கள் தான் உத்தேசம் பண்ணணும் என்று கேட்டதற்கு அவர் அவர் சொல்ல ஆரம்பித்தார் அதாவது இன்னொரு காலத்தில் இந்த நாராயணன் இடத்துல தபோதனர்கள்லாம் போய் அதாவது சன சனந்தனத்துக்கு மார் முதலானெல்லாம் போய் தபந்து ஆரம்பித்தார் நரநாராயணன் அப்போது இந்த வியாசர்தான் சொல்லிட்டு அந்த காலத்தில் அப்படி அவங்க இருந்தாங்க அவர்கள் தவறு பண்ண பிறகு அந்த நரநாராயணாக இருந்த அவர் வர்றார் என்று சொன்னார் வந்த பிறகு அவர் கேட்டார் என்ன நீங்கள் எந்த கடுமையான தவறு பண்றீங்களே என்ன காரணம் பண்ணும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆராய்ச்சி பண்ணி பண்ணி பார்த்தோம் எங்கள் கருத்து ஒவ்வொரு கருத்தும் ஒரு விதமாக நாங்கள் எல்லாம் விஷயத்தை பார்த்தோம் கூட முடிவு முடிவு வரவில்லை அதனாலே நாங்கள் உங்களுக்கு தெரிவதற்காக தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்னார் அப்போது சொல்கிறார் அதுதான் இங்கே சொல்கிறார் அந்த அருள் செய்ய நார் நாள் ஆக வர்றாருங்க வரும்போது மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறார் அருளில் பணிந்து மா முனிவர் நான் நாராயணன் மாத இடத்தில் வர்றார் முனியா வர்றார் ஒரு பெரிய முனிவரா இருக்கார் அங்கே வந்தவொடனே பெரியவராக இருக்கார் என்று எல்லோரும் வணங்குகிறார்கள் வணங்கி நான்வரை மொழியினால் சொல்லக்கூடிய நாலு வேதங்களுடைய அதில் சொல்லியிருக்கின்ற தோத்திரங்களினாலே ஒழுத்த அதாவது அவரை போற்ற புகழ காரணம் தன்னை அறிந்தினே தவித்த காரணம் என் என கண்ணன் கேட்டார் கண்ணன் என்ன சொல்றார் ஏன்னா நீங்கள் எல்லாம் பெரிய தவஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே என்ன காரணம் என்று கேட்டார் ஏரணி மறையின் பொருள் மிக உயர்ந்த ஏற்றம் பொருந்திய அழகும் ஏற்றம் உடைய வேத வேதங்களின் தாற்பரியம் ஒரு தெரிஞ்சிடுவதற்கு எங்களால் ஏன்றுள்ளது இறைவா ஏ முனிவரே பெரியவரே நாங்கள் அரைச்சு பண்ணி பண்ணி பார்த்தோம் ஒன்றும் முடியல தாற்பயம் தெரியாமல் மறந்துகிறோம் அதற்காக இங்கே இரண்டு அருள் பெறுவதற்காக தமசு பண்ணிக்கிறோம் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நீங்களாவது ஆரணப் பொருளை அறிவுவாய் அப்படி தெரிந்து கொண்டிருக்க கருதுகிறோம் அதனால் நீயே இந்த உண்மையே அடைந்தோம் நீங்கள் இந்த தாற்பயத்தை தெரிஞ்சுக்கொள்ள நாங்கள் நினைக்கிறோம் அதனால் நீங்கள் அதற்கு என்ன விளக்கம் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் அதன் பிறகு என்ன அந்த கேள்வி என்று அவர் கேட்க அடுத்த வாட்டில் அந்த கேள்விகளை பற்றி சொல்றார் ஏது காரணம் நீ உலகினுக்கு எல்லாம் என்று நின்று அழிப்பவான் அவன்றான் எதுதான் ஆண் மாயது வீடு எவன் பிறப்பவன் எவன் ஏதுமாராலே கண்டிடப்படுவது இணைய ஒரு பிரமேது ஓதுவாயங்கள் ஐயம் மீழிப்பவாறு இல்லை என்று பாட்டு அவர்கள் அந்த தகோதனர்கள் எங்களுக்கு ஒண்ணுமே பிடிபடலை கருத்து தெரியவில்லை நீங்கள் தான் அப்படி என்னக்கா சொல்லுங்கோ என்று கேட்டார் நான் முனிவரா வந்த நாராயணன் சொல்றாங்க இவ உலகனுக்கு ஏது காரணம் இந்த உல உற்பத்தி காரணம் என்ன எல்லாம் என்றும் நின்று அளிப்பவன் எவன்றான் இது எல்லாமே ஒரு இடத்துல இருந்து கொண்டு ரசி போடுவார் ஏதுதான் ஆன்மா ஆன்மா என்பது எது அப்படின்னா தன்னுடைய தீவர்களுக்குள்ள உண்மை உண்மை சுரம் எது ஏது வீடு குத்தி என்று சொல்கிறார்களே அது என்ன எவன் பிறப்பவன் பிறப்பு ஜீவர்களுக்கு உண்டேன்னு தெரிகிறது அந்த ஜீவன் பிறக்கிறானா அவன் தான் பிறப்பதா வேற யாராவது எவன் பிறப்பிப்பான் அப்படி பிறக்க செய்வது யார் ஏதும் ஆறாலே கண்ணிடப்படுவது இவை எல்லாமே அப்போதைக்கு அப்போது அவர் செய்யக்கூடிய புண்ணிய பாவங்களை பார்த்து கொண்டிருப்போதியது எல்லாவற்றும் நேராக இணையறு சமானம் இல்லாத பிறகு சொல்லப்போகிற சாஸ்திரத்தில் எல்லாம் அனைத்தும் இந்த எட்டு கேள்விகளை போயதில்லை இந்த எட்டு கேள்விகளுக்கும் நீங்கள் ஓதுவாய் சொல்லுவீர்களாக நீங்கள் சொன்னால் எங்கள் ஐயம் நீயெல்லாம் ஒழிப்பவர் இல்லை என்று அழைத்தார் உங்களுக்கு வரே சந்தேகம் போக்குறதுக்கு ஆயிரையும் என்று அந்த தவோதனர்கள் கேட்குறாங்க அப்படி கேட்குறாங்கன்னு யார் சொல்கிறாங்க இப்போணி முன்னிலையில் வியாசர் சொல்லிட்டு வர்றார் கதையை அந்த காலத்தில் இப்படி கேட்டாங்க அப்படின்னு அதனால் வியாசராக சொல்லிட்டு வர்றது சிவாங்குமணி முன்னிலையில் சோன்காதியை ரிசிகளுக்கு ஆனால் நடந்ததும் நடந்தது அது முன்னே நடந்ததை பற்றி அவர் சொல்லிட்டு கரு வெள்ளையில் அம்புயும் தெரி தன்னொழி யாலே இலங்கினான் இரண்டாவது பாட்டி அந்த வெள்ளையில் அதாவது சமயத்தில் இப்படி கேட்டுக்கொண்டிருந்த அவரது முன்னிலே அம்புயை கேள்வனும் மகாலட்சுமி கணவனாக இருக்க நாராயணன் வந்ததன் வேடத்தை மாறியே அப்படி வந்ததனுடையத மாற்றி இலை குறை அதை மாற்றிட்டார் மாத்தி என்ன சிந்தையால் இமையோர்க்கும் தெரிக்கோனா எந்தை வியாச சொல்றார் சிந்தையினாலே தேவரனு கூட தெரியவோனாத அப்ப நாராயண் அவர் சாமான்யமா இது கருத்து அல்லவா எம்முடைய தன்னொலியால் ஒளியாலே இலங்கினான் அவர் சுயம்பிரகாஷம் உடையவங்க அவர்களுக்கு விளக்கு நம்ம ஒன்று கொண்டு பார்க்க மாதிரி தேவையில்லை அவர்களே விளக்கு இல்லாமல் தான் வாழ்கிறாங்க அவங்களே ஒளிபடிவார்கள் அவர் பிரகாஷம் உடையவர்கள் நமக்கு தான் பிரகாசம் தேவைப்படுது மங்களார்தான் படித்து வரல என்ன பண்ணுது பிரகாஷம் தேவைப்படுது அதிகமாக ஆக அவர் கேட்டு முடிந்த பிறகு தன்னொலி அவளே இளைஞன் தன்னுடைய பிரகாசத்தினாலே அந்த நாராயணன் வெளிப்பட்டார் காட்சிக் கொடுக்கிறார் அர்த்தம் திங்கள் ஞாயிறு போல திகழும் பெண் சக்க என்க்க சாரங்கமும் செங்கை நான் நாங்கும் திருமரு மார்பமும் பங்கையாலய பாவையும் கூடவே எழுத்துலே தெரியல அச்சா தெரியல திங்கள் ஞாயிறு போல திகழ்ந்த வெண் சங்கும் ஆழியும் சொல்ற திங்கலை போல வெண்மிலமாக சங்கும் ஞாயிறு போன்று ஆழி சுகர சக்கரம் என்று சொல்லக்கூடிய பிரகாசமாக இருக்கிற அர்த்தம் அப்புறம் தண்டம் தண்டம்னா தண்டாயுதவாணி அதாவது கதாயுதம் சாரங்கம் சார்ந்திருக்கின்ற வில்லு சாரங்கம் சொல்ல வில்லு ஏன்னா அங்கம் பூரா நீளமாக இருக்கு அதனால சாரங்கம் பெறதுக்கு சாரங்கமும் செங்கை நான்கும் சிவந்த கைகளை உடைய நான்கி அவர்கள் திரு மறு ஸ்ரீவர்ஷம் என்று சொல்லக்கூடிய மற்ற ஒரு மார்பல் இருக்கான் அதனால திருமரு மார்பமும் பங்கையாலய பாவையும் கூடவே தாமரை மலையிலே எழுந்திருக்கின்ற லக்ஷ்மியும் கூட வந்திருக்கான் ரெண்டு பேரும் காட்சி கொடுக்கிறாங்க என்பது கருத்து சுட்ட பொன்னொழி யாயொளிங்கி நன் விட்டு விளங்கொழி மட்டமன்றிய மண்டலத்தால் வெளி பட்ட நன் நரணாய் வந்த பாட்டி சுட்ட பொன்னினும் தூயொலியாய் ஒளி விட்டு இளங்கினன் சுட்ட பொன் பொண்ணு சுட சுட ஒளி விசுமா பிரகாசமா இருக்குமா அப்படி போல நாராயண் பிரகாசமா இருக்கார் ஒளி விட்டில விட்டு இலங்கினன் விளங்கி கொண்டிருந்தார் விட்டு இளங்கொலி மட்டம் அன்றியே அட்டம் அன்றிய ஒளி மட்டம் அப்படி விலங்கு ஒளி விலங்குகின்ற ஒளி மட்டம் அன்றியே மண்டலத்தால் வெளிப்பட்ட குறைவில்லாமல் அந்த பகுதியே ஒளி கொடுத்ததான் வெளிப்பட்ட வெளிப்பட்டனன் அன் வந்த பான்மையான் அவன் நரனாக அதாவது முனிவராக வந்த அந்த முனிவர் நாராயணன் இப்படி லட்சுமி தேவியோடு கூடி அந்த பகுதியே ஒலி உண்டாகும்படி செய்து காட்சி கொடுக்கிறார்கள் என்று சொல்ல முடிகிறோம் அரியொரு கண்டக மகிழ்ந்தன அளவிற்கே பெரிய பறிவோடு முன் சுருதி முடிவோது பொருள் சொல்லுதல் துணிந்தே கருதவரியான் முனிவர் கண்ணில் வெளி இப்படி காட்சி கொடுக்கும் போது அறிவுரு கண்டு அலமகிழ்ந்த அளவிற்கே நாராயணனுடைய வடிவத்தைக் கண்டு எல்லாமே சந்தோஷப்பட்டாங்களாம் அதே சமயத்தில் பெரிய பரிவோடு பிரைசூடிய பிரான் மிகவும் சந்தோஷத்தோடு திரசிலே மூன்றாம் பிறரை அணிந்திருக்கின்ற சிவபெருமான் முன் சுருதி முடி ஓது பொருள் சொல்லுதல் துணிந்தேன் முற்காலத்திலே வேதத்திலே உள்ள சார்பிரயத்தை இந்த முனிவர்களுக்கு சொல்லுவோம் என்று சந்தோஷப்பட்டு வரலாம் சொன்னிந்தே கருவே அறியான் சாமானிய மக்களாலே சிந்திக்க கூட முடியாதவன் முனிவர் கண்ணில் வெளியில் நின்றான் அப்படிப்பட்ட அவர் இந்த முனிவர் கண்ணிலே நின்றான் இதனாலே தவம் பண்ணான் அவர்கள் கடுமையான தவம் பண்ண காரணத்தினாலே நாராயணன் வந்திருக்கார் நாராயணன் வந்திருக்காரு சரி நாம் போய் அவர்களுக்கு அவர் கேட்ட எட்டு கேட்டு கேட்டுருக்காங்களே பயிர் சொல்லுவோமே சந்தோஷமா வந்தாரான் வந்து இவளுக்கு கண்ணில் பட்டாரான் அந்த சிவருமானவர் அப்படி செஞ்ச அடுத்த பாட்டில் அவரை போடுகிறாள் என்று சொல்ல போறார் ஜெய ஜெய தேவரு போற்றும் தேவமா தேவ போற்றி அயமருமணி ஒரு போற்றும் அம்பிகாபதியே போற்றி நயமுரு மண்பாலன்றி நணுதற்காய் போற்றி செயலராக இருந்த யோகில் திகந்திடும் சிவனே போற்றி பதினோரா பாட்டில் அப்படிப்பட்ட சிவருமான் வந்து காட்சி கொடுத்தோடனே அவன் எல்லோரும் மகிழ்வார்கள் நாராயணக்காண்டு மகிழ்ந்தார்கள் அப்புறம் சிவருமான் வந்தா அதை விட பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டது அவங்களுக்கு ஜ வெற்றி உண்டாகட்டும் வெற்றி உண்டாகட்டும் தேவர் போற்றம் தேவமா தேவனே தேவரையெல்லாம் வணங்கக்கூடிய தேவளுக்கு எல்லாம் தேவனாயிருக்கின்ற உங்களுக்கு நமஸ்காரம் ஐயம் அற முனிவரு போற்றம் அய்யமன் ஐயம் அதே அய்யமன் கூறுகிச்சு ஐயம் அற சந்தேகம் நீங்குமாறு முனிவர்கள் எல்லாம் போற்றும் அம்பிகாபதியே போற்றி அம்பிகைக்கு நாதனா விளம் கொடிய சிவருமானே உங்களுக்கு நமஸ்காரம் நயமுறும் அன்பால் அன்றி நணுவதற்கு போற்றி பக்தியோடு பொறிஞ்சி யார் விரும்புகிறாங்களோ அவர்களுக்கு அவர் காட்சிக் கொடுப்பார ஒழிய மற்றவர்கள் கொடுக்க மாட்டார் பக்தியார வரைய மாட்டார் நிறன்பாலே நறுதற்க போற்றி அவ்வளவு நெருங்கி இருப்பாய் ரெண்டு தூரமா போயிருவாய் அப்படிப்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் செயல இருந்த யோகில் திகழ்ந்துடும் சிவனையே போற்றி எப்படி அறியலாங்க அந்த உடம்பானது எந்த விதமான செயல் போல இருக்கு இருந்து யோகத்திலே அறிகிறாங்களே சமாதி நிலையிலே அவர்களுக்கு நீங்கள் விளங்குகிறீர்கள் அவரால் தான் எங்கள் அறிய முடியும் உங்களை அப்படிப்பட்ட சிவருமானே உங்களுக்கு நமஸ்காரம் ஆகவே இறைவன் அன்புக்கு தான் கட்டுப்படுவார் இந்த அன்புக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டார் அதிகாரம் அவங்க பத்தியால் படும் பார்மீசை புத்தியால் அறிவா புறாணேன்னா தான் பக்தியினால்தான் அவர் கண்டுபிடிவார் இல்லையா புத்தி செலுத்தினால விஞ்ஞானத்தினாலும் கண்டுபிடிக்க முடியாது விஞ்ஞான அறிவுக்கு எட்டாதவர் பக்திக்கு எட்டு போவார் பக்தி வலையேற்படுவோம் காங்க வாழ்ந்தார் சொல்கிறார் பக்தியின் வலை போட்டவன்னா மாட்டிவார் அது மீன்கள்லாம் எப்படி வலையில் மாட்டிக்கிட்டு அப்படி போகல மாட்டிவார் பக்தியில் என்ன மாற்ற மாட்டார் அவ்வளவு இளைய சிந்தை அதே நேரத்தில் பக்திாதவர்கள் மற்றவர்களுக்கு காட்சி கொடுக்க மாட்டார் எதுவுமே யார் குற்றம் போற்றம் தான் எல்லோருக்கும் தேவ் நாயகன் பொதுவானால் சிலவு வாழ்வித்தல் சிலவுடு கோபித்தல் செய்வதேன் என்றாயே மக்களை தந்தை போஷிட்டரை குளிர்ந்து யுட்டரை காயவன் கலைகள் நல்வழி வரச் செய்யும் ஜண்டமும் கருணையும் தெய்வாயே அப்படின்ன நலனை ஐயனே எல்லாரும் நலம் செய்யக்கூடிய குருநாதரே எல்லோருக்கும் தெய்வநாயகன் பொதுவானால் எல்லாரும் ஈஸ்வரன் பொதுன்னு சொல்றீங்களே அப்படி இருக்கும் போது சிலரை வாழ்வுத்தல் சிலரு கோபுத்தல் செய்வது சில பேர் நல்லா பழக்கிறாங்க நல்லா ஆடம்பரமா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க அழகா இருக்காங்க சில பேர்களுக்கு வறுமை வேறு கிடைக்கல அப்புறமேல வேலை கிடைச்சாலும் செலவினங்கள் நோய்கள் வம்புகள் வழக்குகள் இதெல்லாம் இருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார் அதான் சொல்லல தந்து போ சிட்டரை குளி திட்டரை காய்வன் ஒரு வீட்டில் தந்து ஆனவர் நாலஞ்சு பிள்ளைகள் இருப்பார்கள் நல்ல பிள்ளைகளை ஆதரிக்கிறாராம் கிட்ட பிள்ளை அடிக்கிறாராம் வதிக்கிறான் கூட கொடுக்க அப்ப என்ன அந்த பையன் திட்டான் ஒரு கண்ட வேணும் ஒரு கண்டை சுண்ணா வைக்கிறீங்களா என்ன அது அவன் மட்டும் கொடுக்குறீங்க எனக்கு உதவுறீங்களே அப்படிங்குறான் அப்பாவா நான் மகனா அப்படிங்கிற அப்படி கேட்டியா இந்த உன்னர்கள் உதவிகேட்டா இவருக்கு இந்த பையனுக்கு நல்லவா தட்டி கொடுக்குறாரு சேலம் எல்லாம் கொடுக்குறாரு எதனாலே இவன் சொன்னபடி கேட்கறான் ஏக மாட்டேங்கிறான் உதவி கிடைக்குது அப்படி போல்கிறார் தந்தை போட்டரை சித்தரை குளித்து துட்டரை காய்வான் நல்லவர்களாக இருந்தாக அவர்களுக்கு அனுகூலம் கெட்டவராக இருந்தாக தண்டிக்கிறார் அது போல கலைகள் நல்வழி வறட்சியும் தண்டமும் கருணை பெரியவாயும் வேத வேதாங்கங்கள் இவை நிலைக்குமாறு செய்வதற்கு துட்டர்களை தண்டிக்கணும் சொல்றார் அது மரக்கருணையும் இது அறக்கருணும் பெயர் கருணை அது கருணைதான் அதாவது தண்டித்து ஆட்கொள்கிறார் எப்படி காய் தந்தையர்கள் நோய் வந்து சொன்னால் குழந்தைங்க போய் அப்புறம் கட்டி ஏற்பட்ட ரெண்டு ஆவணிகள் ரூபா கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி நல்லா அவன் அழுகுறான் குழந்தை அழுகு அழுது கஷ்டப்பட்டாலும் கூட இவர்கள் வேண்டுமென்னே ரூபா கொடுத்து ஆளுக்கு கொள்கிறாங்க அது கட்டி ஊசி கத்துறான் ஐயோ ஐயோன்னு கத்துறான் பையன் அப்படியே சும்மா இருறா அப்படின்னு கேட்டு அந்த ரூபா கொடுக்கா குத்துறதுக்கு ரூபா கொடுக்காங்க பாருங்களேன் அப்படின்னு என்ன அர்த்தம் நல்லா இருக்கு செஞ்ச குற்றங்களுக்கு தண்டனை கொடுத்து திருப்பி ஏற்றுக் கொள்கிறார் உணர்ந்தா அவன் நம்ப அடையலாம் எங்க அப்பா பாரு அவன் சும்மாதான் இருந்தான் அவன் ஒண்ணுங்கானா என் ஆத்திரிக்கொண்டு போய் என் கையா அறுக்குறாரு அவன் ரூபா இருக்கொடுக்குறாரு என்ன நியாயம் இந்த அப்பா ஓடிங்க அப்படிங்கிறான் அப்படிங்கிறான் என்ன பண்றது சொல்ற டென்னி சொன்னது நானும் ஒழிஞ்சு போறதில்ல நீ புத்தி இல்லாத பையன் நீ போக போக தெரியும் போட அப்படிங்கிற அவரு அப்படி போல உலகத்தில் இந்த நியதி தெரியாத காரணத்தினால கஷ்டங்கள் வரும்போது பகவான் திட்டத்துக்கு காரணம் அதுதான் வேண்டுகொள்ள சரி நாம் செஞ்ச பாவங்களுக்கு ஈசன் தண்டை கொடுத்துக்கார் ஏற்றுக்குவோம் அது எது வரைக்கும் இருக்கு அது இருக்க இருக்க வேண்டியது தான் இது ஒரு தண்டனை தான் நமக்கு நல்ல செஞ்சால் அறக்கருணை கட்டை செஞ்சால் மரக்கருணை தண்டித்து ஆட்கொள்வது நேராக ஆட்கொள்வதுதான் விஷயம் ஒரு புத்தி விவேகம் இருக்குமே அவன் ஏதோ அருள் பெறுவான் அவன் பக்தன் தான் பக்தன் தான் விருப்பான ஒழிய இருக்க மாட்டான் நாலவர்கள் எவ்வளவு சோதனை பண்ணியிருக்காரு அவங்க கலங்கினாங்கள அப்புறம் அறுபத்தி மூணு ஆயிரம் மேடில் சோதனை பண்ணார் கலங்குனாங்களா ஒருத்தர் கொஞ்சம் கூட கலங்க இல்லையா அவங்க கலங்காதனால தானே இப்போ அன்னைக்கு பெரிய புராணத்தில் இடம் கிடைச்சவங்களுக்கு கலங்கணம் போட்டது இடம் கிடைக்கலையே கிடைக்குமா அந்த காலத்து அறுபத்தி மூணு பேர் தான் சிபார்சு பண்ணார் பகவான் சுந்தரமூர்த்தியான பாட சொல்லி பார்த்தீங்கன்னா தொகையாக ஜேட்டி போடுவான்னு பண்ணிட்டார் பொதுவாக அதனால சோதனை வரும்போது தலைமாடி போடுறான் நாம தலைமாடாமல் இது உங்களுடைய சோதனை நீ செய்யவில்லை என்னுடைய பாகரமும்னை செய்ய செய்யுது இதுவும் கருணிதான் இவனு யார் நினைக்கிறாங்களோ அவரும் முன்னேறுகிறார்கள் இரண்டு அறிவிப்புறுகிறார்கள் என்பதை நமக்கு புராணம் வித்தியாசம் எல்லாம் காட்டுது அதை பக்தன் உணரலன்னா அவன் ஆசியன் கெட்டு போறாங்க அவன் தான் கெட்டுப்போற மாதிரி அவன்தான் வேற யார் கிட்ட பக்தன் ஒரு காலம் கிடமாட்டான் உண்மையான பக்தன் போய் பக்தன் கேட்டுவான் இந்த கான் பக்தன் இருக்காங்களா அவங்களும் கெட்டு தான் நான்தான் கோயிலுக்கு போனேன் என் கோயிலுக்கு நிறைவேறல அந்த சாங் ஓடிங்கிறான் அவ்வளவுதான் இஷ்டத்துக்கு நடக்குமா இவன் ஜென்மங்கள் புண்ணியம் செஞ்சிருந்த இப்போ செஞ்ச அந்த வழிபாட்டுகளுடைய புண்ணியம் சேர்ந்து கொஞ்சம் பலம் கொடுக்கும் இப்ப முண்ணியம் பண்ணலையே வருமா பக்கத்துக்கிட்டுக்காரன் மரத்தை வச்சு தண்ணி ஊத்துறான் மரம் இல்லாம தண்ணி ஊற்றுறான் குழிவட்டி என்ன பலன் கொடுக்கும் புண்ணுட மடிக்காது விதை போட்டு இல்லை தண்ணி ஊற்றணும் வெதையே இல்லை தண்ணி ஊற்றி உரம் வச்சு பாதுகாத்தாக்க பழம் கொடுமாது அது போல முன் ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சிருந்தா விதையாவது இருக்கும் அது துருபல பிரார்த்துன்னு பேர் அதே போய்குளங்களுக்கு போய் பேரு வழி சேவை பண்ணி முயற்சி பண்ணாங்க பெருமூய்ச்சி பண்ணமுன்னா அந்த செடியாக வளர்ந்து பழங்குட கடிச்சு காலத்துக்கு கொடுக்கும் அதான் துருபல பிரார்தான் பேர் சில பேர் பாருங்க சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்பதான் சவரிமா இருக்க சொன்னால் காரணம் என்ன பிரார்த்தம் துர்பலம் முன் ஜென்மங்கள்ல செஞ்சிருக்கான் இப்ப முயற்சினால அவனுக்கு கூடி இருக்கு அது இல்லாமல் எல்லையுமே கிடையாது புண்ணியமே செய்யலை இப்போ வந்து அது கேட்டு கேட்டாக்க கிடைக்குமா கிடைக்காது ஆனாலும் கேடு வீண் போகிறது அடிச்சன்மதி கிடைக்கும் ஆசைப்படுறாப்பாவும் அடுத்த கொடுப்பான்னு இப்போ கொடுப்பாரா நிச்சயமா கொடுக்க மாட்டான் அப்ப ஒடிக்னா என்ன பண்றது நீரே ஒழிஞ்சு போவேன் பகவான ஒடிப்பாரு எப்படி சொல்லுங்க இப்படி வராது படிச்சு ஆசைப்பட்டா நான் என்ன பண்றது ஊர்ல எத்தனை பேர் இருப்பாங்க அவர் பார்த்துட்டு ஆசைப்பட்டாலும் மூடிக்கு பண்ணலாம் பண்ற தப்பு இல்லை நடக்கலன்னா கோவப்படாது கோவப்படப்படாது அதுதான் முக்கியம் சரி செஞ்சது லீன் போறவே இல்லை பகவானுக்கு சேவை பண்றதோ மக்களுக்கு சேவை பண்றதோ வீண் அர்ஜுனும் இப்ப செஞ்சது வீண் போறதுங்க இப்ப மகாலட்சுமி சொல்லலையா நீ நல்லிக்கணி போட்டதுக்கு கொடுன்னா இப்ப கொடுத்தா அழுஜவங்க தான் கொடுப்பேன் அப்படி அழிஞ்சம் கிடைக்கும் ஆனா அது வரைக்கும் இப்ப வேணும்னாக்கா நீ செய்யல வரும் இல்லையே உண்மை தெரியாத காரணத்தினால்தான் பகல் மக்கள் கெட்டு போறதுக்கு காரணம் தான் மீண்டும் மீண்டும் துக்கத்துக்கு ஆளுவா தான் ஏத்துக்குள்ள தப்பு இல்லை கஷ்டங்களை பொறுத்துக்கு தான் அப்ப என்ன செய்யணும் ஆண்டா நீ கொடுக்கறது பொறுக்க முடியல பொறுக்கும் சக்தி கொடுன்னு கேட்கலாம் அது சக்தி கொடுக்க அதான் சொல்ற இந்த அன்பாளன் நனவுதற்கரியாய் போற்றி யாரு சிரட்டமான பக்தி செய்வர்களுக்கு தான் நீ காட்சி அருள் செய்வாய் அடிப்பட்டவர்களுக்கு நமஸ்காரம் செயலராக இருந்த யுவகிர்த்திகள் திடும் சிவனியா போற்றி அந்த சமாதினியில இருந்தவர்களுக்கு அவருடைய உள்ளத்தில் இருந்து கொண்டு கொடுக்கின்ற இவருமானி உங்களுக்கு நமஸ்காரம் சொல்ற கொந்தரை கணல் கால் நீரார் கலந்திங்க கட்டப்பட்ட எந்திரம் வல்லாய் போற்றி எங்கிட வழிப்பாய் போற்றி அந்தமும் செய்வாய் போற்றி ஆனந்த உருவே போற்றி பந்தனை அறுப்பாய் போற்றி பரமகாரணனே போற்றி ஈஸ்வரகதையில் இரடிகள் விழும் அத்தியாயம் முதலாவது பதினாலாவது பாட்டு இதுவரைக்கும் அந்த நைவிசாரணிய மனத்தில் சுருமாமுணிவர்கிட்ட சவுனகமாதி ரிசிகள் கேட்க அவர் வியாசனை நினைக்க வியாசர் வந்தார் அவரை கேட்கும்போது அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் இன்னொரு காலத்தில் மகாலட்சுமியை தலைமையாக வைத்துக்கொண்டு சனகாதி முனிவர்களுக்கு சிவமான் உத்தேசம் செய்தது அதை நான் சொல்கிறேன் என்று ஆரம்பித்தார் அதில் அந்த ஆரம்பிக்கும் போது அவர் சிவமானவர் முதல்ல நாராயண் விவரே கேட்குறாங்க வீட்டு கேள்வி கேக்கிறாங்க ஏது காரணமே உலகனுக்கு எல்லாம் என்றும் நின்று அளிப்பவன் எவன்றான் ஏதுதான் ஆன்மான் ஏது வீடு ஏவன் பிறப்பவன் எவன் பிறப்பிப்பான் ஏதும் ஆறாலே கண்டிடப்படுவது இணையர் பரமம் ஜெயதி எண்ணெய் பண்ணி எட்டு கேள்வி காட்டத்துக்கு இதையெல்லாம் சிவருமான் சொன்னதை நான் சொல்கிறேன் என்று ஆரம்பிக்கிறார் அந்த சமயத்தில் அந்த முன்னொரு காலத்தில் தவசுகள் செய்வார்கள் ஏராளமான முனிவர்கள் எல்லாம் தவறு செய்யும்போது அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை ஒன்றுபடுத்தி இதுதான் உயர்ந்தது என்று சொல்ல முடியல அதனாலே பத்ரி வனத்தில் போய் தவம் பண்ணுறாங்க அவர் நாராயணன் முனிவராக வர்றார் முனிவராக வரும்போது இவர் எல்லாரும் வணங்கி ஒரு பெரிய மகானாக தெரியுது அதனால் நீங்கள் தான் என்று கேட்டாங்க அப்படி கேட்டதுக்கு அவர் சொன்னார் இந்த மாதிரி பந்தமெல்லாம் இருக்கேன்னு சரி அப்படின்னு சொன்னாக்க எதுக்கெல்லாம் பதில் சொல்ல அப்படி தான் உடனே சிவமானை நினைத்தார் அவர் வந்துட்டார் முதல்ல இவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணாங்க அவருக்கு சிவருமான நமஸ்காரம் பண்ணுறார் நமஸ்காரம் பண்ணுற முறையில் தான் போயிதே பாட்டு முன் பாட்டிலிருந்து ஆரம்பம் முன் பாட்டில் ஜெய ஜெய தேவர் போற்றும் தேவமா தேவ போற்றி அயமர முனிவர் போற்றும் அம்பிகா பதியை போற்றி நயமரு அன்பால் இன்றி நணுவர் கரியாய் போற்றி செயலக விருந்தயோகித் திகழ்ந்திடும் சிவனையை போற்றி என்று பதினாலாம் பாட்டில் சொன்னாங்க பதினேழாம் பாட்டில் மீண்டும் தோத்திரம் பண்ணுறாங்க கம் தரை கனல் கால் நீரால் கலந்து இங்கன் கட்டப்பட்ட எந்திரம் வல்லாய் போற்றி நான் கம்மன் ஆகாயம் தரை பூமி கனல் அக்னி கால் காற்று நீர் அப்புற பஞ்சபூதங்களினுடைய காரியமாகிய இந்த தோர சூட்சமாக காணசத்தினாலே கட்டப்பட்ட பந்தப்பட்டிருக்கின்ற எந்திரம் போல இருக்கின்ற இந்த ஜீவர்களை நீங்கள் ரசிக்கிறீர்கள் அப்படிப்பட்ட சாமர்த்தியுடைய வரைய உங்களுக்கு நமஸ்காரம் இலங்கிட அளிப்பாய் போற்றி அதாவது இவர்களை காப்பாற்ற படைத்தது மட்டுமல்ல அவர்களுக்கு ரசிக்கவும் செய்கிறீர்கள் அவர்கள் அந்தமும் செய்வதாய் போற்றி அழிக்கவும் செய்கிறீர்கள் அவர்கள் சொல்லிட்டு சம்மாரம் மூன்றும் செய்கிறவர்களே நீங்கள் அப்படிப்பட்ட நீங்கள் ஆனந்த வடிவமாகவே இருக்கிறீர்கள் ஆனந்த உரிமையே போற்றீங்க ஆனந்தம் வேறு நீங்கள் வேற இல்லை இனிப்பு வேற இல்லை வெள்ளக்கட்டி அது இனிப்பே இனிப்பின் இனிப்பு சிங்கேந்திரிக்கு விஷயம் அந்த கட்டி சச்சிந்திரி விஷயம் ஆக ரெண்டுமே விஷயம் ஆனாலும் கூட ஒரே பொருள் தான் ரெண்டு பொருள் அல்ல ஆனந்தம் வேறு நீங்கள் வேற ஆனந்தம் உருவையே போற்றி தேற்றகாரம் பந்தனையை அறுப்பாக போற்றி ஜிவனுடைய பந்தனை நாசம் பண்ணக்கூடிய அருள் மூர்த்தி நீங்கள் உங்களுடைய அருள் இல்லைன்னு சொன்னாக்கா பந்தத்தில் இருந்து விடுபட முடியாது அது ஈஸ்வரகிருவேன் பெரு ஈஸ்வரகுருவை இருந்தால் தான் மற்ற எல்லா கிருவிலும் வரும் ஈஸ்வரவை பிரதானம் அவர் வழிபாடு செய்தால் அவர்தான் குருவை காட்டுறதே குருகிருவ உண்டாகும் அதன்புறம் குரு உதவியா செஞ்சனால சாஸ்திரம் உண்டாகும் சாஸ்த கருவையினுடைய வலிமையினாலே அந்த கணக்கு இருபம் உண்டாகும் அந்த கண்ணை சம்மதிக்கலைன்னு சொன்னால் என்ன படித்து என்ன பெரியாவும் இல்லை மனசானதை சம்மதிக்கணும் எந்த காரியங்களுக்கும் மனசு சம்மதிக்கிறேன்னா எந்த காரியம் நடக்காது ஆக அந்த கண்ணுக்கு இருப்பேங்கிறது சம்மதிக்கிறது தான் சம்மதிச்சாக்க அந்த கண்ணு கருப்பேருன்னு அர்த்தம் சம்மதிக்கிறேன்னா அந்த கல்வி இல்லை பாடம் படிக்கிறோம் சரி இது நமக்கு உகந்த பாடம் தான் இது நமக்கு தேவைதான்னு அந்த மனசை ஒத்துக்கிட்டாதான் வேந்தால் படிக்கும்படி இங்கே வர முடியும் இல்லைன்னா வர முடியாது அதனால்தானே பல தரம் நீங்கிட்டாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்தாலும் வீந்துக்கிட்டாங்க ஏ சம்மதிக்க மாட்டேங்குது அந்த கணக்கு கருவை இல்லை அவங்களுக்கு இருந்தாலும் அது இல்லாதனால வர முடியாது அது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா ஈஸ்வர கருவை இல்லை ஈஸ்வர குருவை இருக்கணும்னு சொன்னாக்கா பிரார்த்தனை பண்ணாதானே கிடைக்கும் அவர் தானாக கொடுப்பாரான் நேற்று வேறு சொல்லையா அவண்டவருக்கு அருள் செய்தான் அடைந்தவருக்கு அருள் செய்வான்னு சொல்லி இல்லையா அதனால அவர் யார் நெருங்கிருக்காலும் அவங்களுக்கு அது செய்யத்தான் தயாராக இருக்கார் நெருங்கணும் இல்லை ராமன் சொன்ன மாதிரி பகவானுக்கு ஒரே போனா அவர் பத்தடி வருவாராம் பத்தடி நாமோ பின்னால் போனோம்னா நூறு அடி பின்னால் போயிருவாராம் அப்படின்னா அப்படி போல இறைவனுடைய அருள் நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளோக்கரு விரும்ப கிடைக்கும் குருவீருபா இருந்தால்தான் சாத்திர்ப்பு வரும் குருமா கேட்கலன்னு சொன்னால் எந்த சாஸ்திரம் பயன்படாது அப்புறம் அந்த கடவுள் கடைசி அதனால்தான் பந்தனை அறுக்கிறதுக்கு அந்த கடைகள் வேணும் அப்படிப்பட்ட பந்தனை அறுக்கிறதுக்கு அறுவை செய்யக்கூடியவரே உங்களுக்கு நமஸ்காரம் பரம காரண போற்றி இந்த சீடி சம்பாரம் அனைத்து திரோபாக சொல்லக்கூடிய அழைத்தல்களுக்கு நீங்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள் அதனால எல்லாவற்றிற்கும் பெரிய காரணக்கா நீங்களானதனாலே உங்களுக்கு நமஸ்காரம் சொன்னார் வெல்க போதபதி வெல்க ஜீவபதி வெல்க யோகபதி வெல்கவே பல்கு பேருருவு கான் கை கான் முடி பகர்ந்திடற்கரிய பான்மையாய் தொல்லை நான் மறையினாலும் உண்மை இயல்பு சொல்லலாகுமள வல்லவாள் வல்லவாறு சில சொல்லி யாமுனை பாட்டி பூதபதி வெல்க இந்த பஞ்சபூதங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கின்ற நீங்கள் வெற்றியடையுங்கள்